தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி நாயன்மார்களில் இருபத்தி ஐந்தாக திகழ்பவர் திருநீலநக்க நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் காவிரி பாயும் சோழ வளநாட்டில் இயற்கை இன்பம் கொஞ்சம் மூதூர் சாத்தமங்கை எனும் ஓர் ஊராகும் இவ்வூரில் அந்தனர் குலத்தில் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் திரிநீலநக்கர் ஆவார் இவர் லிங்க வழிபாட்டை பெரிதும் போற்றி வழிபட்டு வந்தவராவார் திரிநீலனக்கர் சிவபெருமானிடம் பெரும் பக்தி கொண்டிருந்த சிவனடியார்களை போற்றி வணங்கி அவர்களுக்கு உபசரிப்புகளை வழங்கி வந்தார் தினமும் சாத்தமங்கையில் குடிகொண்டிருக்கும் அயவந்தியநாதர் திருக்கோயிலுக்கு தன் மனைவுடன் சென்று அயவந்தியநாதரை பூஜித்து வணங்கி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் வழிபாட்டுக்குரிய அனைத்து பூஜை பொருட்களுடன் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு ஐவந்தியநாதர் திருக்கோயிலுக்கு சென்றார் அங்கே ஐவந்தி பெருமானுக்கு அபிஷேகம் செய்து திலகமிட்டு மாலைகளை சாற்றி தன் மனைவி பூக்களை எடுத்து பெரும் பக்தியுடன் பூஜித்து கொண்டிருந்தார் திருநீலனக்கர் அப்போது சிலந்து பூச்சி ஒன்று அயவந்தியநாதரின் மீது விழ இதனை கவனித்துவிட்ட திருநீலனக்கரின் மனைவி குழந்தை குழந்தையின் மீது விழுந்த பூச்சியை பாயால் ஊதி விரட்ட முயலும்போது ஐவந்தியநாதர் மீது உமைநீர் தெரித்துவிட்டது இதனை பார்த்துவிட்ட திருநீலனக்கர் என்ன காரியம் செய்துவிட்டாய் இப்படி பெருமானை அசிங்கப்படுத்திவிட்டாயே என்று உண்மை புரியாமல் திட்டி தீர்த்து என்னோடு வாழ உனக்கு தகுதியில்லை என்று தகுதியில்லை என்று கூறி பிரிந்து வீட்டிற்குச் சென்றார் அவரது மனைவி இரவு முழுவதும் கோவிலேயே செய்வதறியாது தங்கிவிட்டார் இரவு தூங்கிக் கொண்டிருந்த திருநீலநக்கரின் கனவில் அயவந்தியநாதர் தோன்றி உன் மனைவி என் மேனிய ஊதிய இடத்தைத் தவிர மற்ற இடம் முழுவதும் சிலந்தி கொப்பளங்கள் வந்துள்ளது வந்து பாருமென்று கூறி மறைந்தார் பொழுது விடிந்ததும் திருநீலனக்கர் கோயில் நோக்கி ஓடினார் இரவனை கண்டு கண்ணீர் பொங்க வருந்தி அழுது தொழுதார் தன் செயலை மன்னித்தருள வேண்டி ஈரவனிடம் கேட்டு தன் மனைவிடன் மைவுடன் வீடு திரும்பி வழக்கம் போல தொண்டு செய்து வந்தார் இதிலிருந்து அவர் திருநீலனக்கர் நாயனாரன் மக்களால் போற்றப்பட்டால் இறுதியில் சிவனடி சேர்ந்தார் இறைப்பற்று இவரது வாழ்வின் மூலம் புலனாகிறது அதனால் நாம் அனைவருக்கும் சிவனாலயத்திற்குச் சொல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்களின் அருளை பெறுவோம் சிவநடியர்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவதுண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்